வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி நம்ம எல்லாருமே பத்தாம் வகுப்புல பித்தாக்கரசம் படிச்சிருப்போம் அதாங்க செங்கோண முக்கோணம் பற்றிய ஒரு தேற்றம் அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது அந்த முக்கோணத்தின் அடிப்பக்கத்தின் வர்க்கம் மற்றும் எதிர்பக்கத்தின் வர்க்கம் ஆகிய இரண்டின் கூட்டு தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பித்தாகரஸ் பற்றி ஒரு சுவையான சம்பவம் பித்தாகரஸ் யாரு கூடையும் ரொம்ப நெருக்கமா பழகிறது கிடையாது இதை தெரிஞ்ச ஒருத்தர் பித்தாகரஸ் கிட்டையே அது பற்றி கேட்டுட்டாரு எப்படின்னு சொன்னா ஏன் பித்தாகரஸ் உங்களால எல்லாரு கூடையும் சகஜமா பழக முடிகிறது இல்லை அதுபோக உங்களுக்கு நெருங்கிய நண்பர்னு யாருமே இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு பித்தாகரஸ் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா நட்புக்கு இலக்கணமான எண்கள் இருநூத்தி மற்றும் இருநூத்தி போன்ற எண்களை போல நானும் எனது நண்பரும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பித்தாகரஸ் பதில் சொன்னாரு அதுக்கு கேள்வி கேட்டவர் நான் கேட்ட கேள்விக்கும் இந்த எண்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பித்தாக்கரச ஒரு மாதிரிய பார்த்தாரு உடனே பித்தாகரஸ் அவர்கிட்ட இருநூத்தி இருபது மற்றும் இருநூத்தி எண்பத்தி நான்கு ஆகிய எண்களுடைய வகுத்திகளை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு கேள்வி கேட்டவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு எண்களுடைய வகுத்திகளை சொன்னாரு அதாவது இருநூத்தி இருபதாம் நண்பருடைய வகுத்திகள் என்னன்னு சொன்னா ஒன்று இரண்டு நான்கு ஐந்து பத்து பதினொன்று இருபது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு மற்றும் இருநூத்தி இருபது அது மாதிரியே இருநூத்தி எண்பத்தி எண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று ரெண்டு நான்கு எழுபத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சொன்னாருங்க இப்போது பித்தாகராஸ் என்ன சொன்னாருன்னா இந்த இரநூத்தி இருபதாம் எண்ணோட வகுத்திகளில் இரநூத்தி இருபதையும் அது போலவே இரநூத்தி எண்பத்தி எண்ணுடைய வகுத்திகளில் இரநூத்தி எண்பத்தி விட்டுட்டு மற்ற எண்களை தனித்தனியாக கூட்டி அதை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னார் கூட்டி பார்த்த அந்த நண்பர் உண்மையை அறிஞ்ச உடனே அசந்து போயிட்டாரு ஆமாங்க இருநூத்தி இருபதாம் என்னுடைய வகுத்திகளுடைய கூட்டுத்தொகை இருநூத்தி எண்பத்தி நாலுன்னு வந்துச்சு அது போலவே இருநூத்தி எண்பத்தி நான்காம் என்னுடைய வகுத்திகளோட கூட்டுத்தொகை இருநூத்தி இருபது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இதனை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த எண்களின் தந்தை பித்தாகரஸ் இத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த புதிர சொல்லியிருக்கிறாரு அதாவது நட்புனா இருநூத்தி இருபது மற்றும் இருநூத்தி எண்பத்தி நான்கு போன்ற எண்களை போல இருக்கணும் அதாவது இந்த இரண்டு எண்களும் ஒன்றை மற்றொன்று எப்படி பிரதிபலிக்கின்றதோ அப்படித்தான் நானும் எனது நண்பரும் இருக்க வேண்டும் அப்படி ஒரு நண்பர இல்லை நண்பரைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பித்தாகரஸ் நட்புக்கு ஒரு புது இலக்கண வகுத்தாரு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க உன் நண்பன் யார் என்று சொல் நீ யாரென்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதானே நண்பர்களே